ணேயேமேவி ஸ்வந்திரோ விர்தவஷா விஷவே நத்தோ அரிஷேவிதா ா பிரா சுரவியப்பலோகாஸ் புனர்பணோசி காமஜனியன் பீரா சர்வா விஷேஷாஸ்வீதி மதுர மாஜஜோஜய மாய்யாத்துலீயமிரம்தீ யோ விஷ்வா விஷயன் பாசியோகாசிஷ்டோதிஷாஸ் சூக்மா புனராத்மனா சர்வன் விஷேஷா விகதுணம் விவித விஷயிரா முதே கஷா பிரணத்தயவித்தி பிராவைஜேதோத்தரம் பூத்தனியலோகியமனிய ஜனே யம் பூஜ்யம் பரமருமம் பாத பாத்தோஸ் எஞ்ஞாலோக்கா பிரிதிமஸ்வாந்தமோ மஜ்ஜோன்மச்சோரே யசுபோ தன்வாசனே மே नाम सर्वं ஓேதவியம் பூத்தம் ப இந்த உபிஷத்துக்கு வியானானம் செய்யும் பொழுது சங்கராச்சாரிய இந்த காரிக்கையோட சேர்த்தே தான் வியாக்கியானங்களெல்லாம் எழுதுகிறார் கார்கையோடு சேர்த்து கொண்டே உபனிஷத்தை மனதில் வைத்துக்கொண்டு எழுதுகிறார் இந்த வியாக்கியானங்களை அந்த கருத்தை எல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு தத்த தாவது ஓம்கார நிர்ணய பிரதமம் பிரகரணம் ஆகம பிரதானம் ஆத்ம திரதிபத்தி உபாய பூதம் முதல்ல ஓங்காரத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக முதல் பிரகரணம் அதுக்கு பேர் ஆகம பிரதானம் அது இந்த உபிஷத்த மையமாகக் கொண்டு சொல்லூடிய விஷயங்களை உடையது அது ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அது இருக்கு ஆத்ம தத்துவ பிரதிபத்தி உபாயபூதம் அது எஸ்ய துவைத பிரபஞ்ச உபசமே அத்வைத பிரதிபத்தி ரஜ்வாமிப சர்பாதி விகல்ப உபசமே ரஜ்ஜு தத்துவ பிரதிபத்தி ஆகம பிரதானமான ஒரு பிரகரணம் கௌடபாத காலிகை அப்படி எழுதப்பட்டிருக்கு ரெண்டாவது பிரகரணம் எதுக்கு இருக்குன்னு சொன்னா வைத்திரணம் நீக்கி அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்காக உண்றதுக்காக வைத்தேம் சொன்ன மிச்சியான சொல்றதுக்காகத்து எழுதம் இந்த ஜகத்துக்காங்கரா ஜத்து வார்த்தலம் புரிய வைக்கிறதுக்காக உபதேசம் மூன்றாவது பண்றதுக்காக அது சொல்லிடலாமே அத்வை சொன்னால் அத்வை ஆயிடும் அத்வை இல்லை அத்வை சத்தியம் பண்றதுக்காக வைத்திய பிரகரணம் அத்வைதம் சத்தியதை நிரூபிக்கிறதுக்காக அத்வை எல்லா மதங்களையும் பற்றி பேசி அத்வைத தசாக்க பிரதிபத்தி பிரதிபக்ஷ பூதானி யானி வாதாந்தராணி எதெல்லாம் அத்வைதத்துக்கு பிரதிபட்சமான வாதங்கள் இருக்கோ அந்த அவைதி காணி வேதத்துக்கு பொருத்தம் இல்லாத மதங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிற காமிச்சு கொடுத்து அதை எடுத்துக்கூடாது பிற மதங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பிற மதங்களில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக நாலு பிரகரணம் இருக்கு ஆகம பிரகரணம் மறந்துடக்கூடாது படிக்க முடியாது ஆகம பிரகரணம் வைத்திரம் அத்வைத பிரகரணம் அலாத்தசாந்தி பிரகரணம் இதுல பன்னெண்டு மந்திரங்களோடய ஆகம பிரவர்த்தனம் வந்துட போறது சில மந்திரங்களுக்கு பிறகு சொல்லி இருக்குராச்சரியன் அப்ப முதல்ல அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார் கதம் புனக ஓங்கார நிறைய ஆத்மத பிரதிபத்தி உபாயத்துவம் பிரதிபத்தியத்தை ஓங்காரத்துக்கு ஆத்ம ஜானத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல இங்கெல்லாம் ஓம் பத்தி சொல்லி இருக்கு ஓமித்தேதேதம்பனம் ஆத்மானம் இன்ஜீத ஓமிதி பிரம்ம ஓம் காரம் சர்வம் இத்தியாதி ஓம் காரத்தை வந்து பல இடங்கள்ல சொல்லி இருக்கு ஒரு வாக்கியம் காட்டார் ஓமிதி ஆத்மானம் இன்ஜீப இப்படி பல இடங்கள்ல ஓம்காரத்தை பத்தி சொல்லிருக்கு அதுக்கு உதாரணம் சொல்ற இதெல்லாம் நம்ம படிச்சது இப்ப ரெண்டு நாள நிறையா சொன்னது முதலானவைகள் பாம்பு முதலானவை ஆசிரியமாக இருக்கிறதோ ஆஸ்பதம் ஆசிரியம் ஆஸ்பதமாக இருக்கிறதோ ஆசிரியமாக இருக்கிறதோ அப்படி அத்வயமான ஆத்மா பரமார்த்த ஸ்வரூபமான அத்வைத்தமான ஆத்மா பிராணன் முதலான விகல்பஸ் ஆஸ்பதா நீங்க போட்டுக்கணும் காரணம் சூக்மரீரம் ஆஸ்பதமாக இருக்கு அதே மாதிரி எப்படி இருக்கிறதோ அப்படி எல்லாச்சமும் பிராணாதி ஆத்ம விகல்ப விஷய ஓங்காரா ஏவ இல்ல இந்த வாக்பிரபஞ்சம் எல்லாம் ஓங்காரம் காட்டுறதுக்காக சமஸ்வரூபம் ஏவ சா ஆத்மஸ்வரூபமே இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் நான் திரும்ப அதுக்கு வரேன் ஜகத் விசாரம்தான் ஜகத் விசாரம் வேற ஓங்கார விசாரம் வேற இல்லை ஜகத் விசாரம் பண்றதுக்கு காரணம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்க போறோம் ஆத்மாவா தெரிஞ்சுக்க போறோம் இதுதான் இந்த சம்பந்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்படி ஜெகத்துன்னு சொல்லுகிறோம் அந்நியமா பதார்த்தம் இல்லை சொல்லுக்கு அந்நியமாக பொருள் இல்லை நாமத்துக்கு அந்நியமாக நாம இல்லை அபிதானத்துக்கு அந்நியமாக அபிதேயம் இல்லை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சொல்லு இருக்கு இப்ப வந்து இது வந்து ஒரு செம்பருத்தி பூ சொல்றோம் செம்பருத்தி சொன்னா அந்த சொல்லு நமக்கு தெரியும் சொல்லு நம்ம மனசுக்குள்ள எத்தனை சொற்கள் இருக்கு எத்தனை ஏகப்பட்ட சொற்கள் நமக்கு ஒக்காபிலரின்னு சொல்றோம் இல்லையா அவருக்கு நிறைய ஒக்காபிலரி நிறைய சப்த கோஷம் பா எந்த சப்தத்துக்கும் அர்த்தம் கேட்டா சொல்லிடுவாங்க அவ்வளோ இருக்கு ஒக்காப்லரின்னு சொல்கிறோம் க்ளோசரிங்கிறாங்க சில பேர் நிறைய அந்த இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து சொல்கிறது அதில் அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைலாம் எடுத்து போட்டு பிரித்து சொல்கிறாங்க இருக்கட்டும் நிறைய வார்த்தைகள்லாம் தெரியறது ஆனால் ஒரு ஒரு வார்த்தைக்கும் பொருள் தெரியுது இப்போ வேதாந்தம்னா சில பேர் மெட் மெட்டாஃபிசிக்ஸுன்னு மெட்டாஃபிசிக்ஸுனால் என்னென்னா வேதாந்தம் தான் நினைக்கிறேன் உண்டு நம்ம அவன் பாஷையில சொல்லணும் இருக்கட்டும் எப்படியோ இருக்கட்டும் இப்போ ஒரு பதம் இருக்கு பதார்த்தம் இருக்கு பதமும் பதார்த்தமும் ஒன்னா அப்படின்னா ஒண்ணுங்கிற மாதிரி காளிதாசர் சொல்லி இருக்கார் அப்படிங்கறத பார்த்தோம் வாகர்த்தாதிபசம் பார்வதி பரமேஸ்வர நல்ல ஸ்லோகம் அது சொல்லும் பொருளும் உலகம் முழுக்க என்ன இருக்குன்னா ஒரே சப்தமயம் ஒரே அர்த்தமயம் பதமயம் பதார்த்தமயம் அப்ப பதமும் பதமும் பதார்த்தம் ஒண்ணுன்னு சொல்ல முடியாதது ஒரு காரணம் சொன்னேன் நெருப்புன்னா வாய் எரியில்ல தண்ணீர்னா வாய் உடனே தாகம் போயிடுறது இல்லை அப்ப பதமும் பதார்த்தமும் ஒன்னான்னு கேட்டால் இந்த மாதிரி திருஷ்டாந்தத்தில் சேரா அனுபவத்தில் நமக்கு பதமும் பதார்த்தமும் இருக்கு நம்முடைய அனுபவத்தில் வேறு ஆனா ஏதோ ஒரு சம்பந்தம் பதம் வந்து பதார்த்தத்தோட தான் சம்பந்தம் உடையது இப்ப வந்து அந்த செம்பருத்தி பூங்கிறது அந்த செம்பருத்தி பூ என்பது என்கின்ற ஒரு சொல் ஒரு பொருளை உடையது பதம் பதார்த்தத்தை உடையது பதார்த்தம் பதத்தை உடையதுக்கு பதார்த்தத்தோட சம்பந்தம் சம்பந்தம் சொல்லிட்டு இருக்க என்ன பதார்த்தம் புரியலையே சாப்பிட்றது ஏதோ ஒரு புதுசாக ஒரு நினைச்சியோ ஸ்வீட்டை பண்ணிவிட்டான்னு இன்னமெல்லாம் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு புதுசாக வந்துவிடுத்து அப்புறம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறது ஏதோ ஒரு பேர் பொருளங்கா உருண்டைன்னா பொருவிளங்கா உருண்டைங்கிறது ஒன்று இது எல்லாமே களளி தெரியல இது பொருள் விளங்கா உருண்டை அதுக்கு வந்து பொருளங்கா உருண்டை பொருளங்கா சொல்லி நம்ம பழக்கத்தில் வந்து பொருள் விளங்க பொருளங்கா உருண்டைக்கே பொருள் விளங்குதான் விசேஷம் பொருளங்காண்டா தெரியுமா உருண்டையா பொருள் புரியலப்பாரு என்ன பேரு பொருள் விளங்கா உண்மையிலே இந்த ஜெகத்தே பொருள் வழங்க அவசியம்னா ஒரு ஒண்ணுக்கும் பதம் பதார்த்தத்தை வச்சோமான பத பதார்த்தங்களை சொல்லும் பொழுது அது பதத்துக்கு பதார்த்தத்தோட சம்பந்தம் பதார்த்தத்துக்கு பதத்தோட சம்பந்தம் இருக்கு ஆனால் பதமும் பதார்த்தமும் ஒன்னான்னு கேட்டா இந்த மாதிரி விஷயத்த சொன்னோம்னா நெருப்புன்னு சொன்னா சுடுறதில்லை ஜலம்னு சொன்னால் தாகம் போறது இல்லை இனிப்புன்னு சொன்னால் இனிப்பு வர்றதில்லை சப்தத்தை வாயால் உச்சாரணம் பண்றோம் அதுக்கு அதுக்கும் சம்பந்தம் எப்படி இருக்கு சரி பரவாயில்ல இதுல உண்மை இது ஒரு வகையில் சொல்றோம் ஆனால் இன்னொரு திருஷ்ட சொல்றோம் பதம் ஒன்று பதார்த்தம் அநேகம் எப்படி இப்போ பதம் அனி பதா பதானி अनेकानि பதார்த்தானி அபி अनेकानि பதார்த்தங்கள பதார்த்தாஹ சரண பதானி अनेकानि சப்தாஹ अनेகா பதார்த்த சப்தார்த்தாஹ अनेகா சப்தங்கணோ अनेகம் சப்தார்த்தங்கணம் अनेகம் சர்க்கணம் अनेக अनेகம் சவ்பா சவ்பருளங்கள अनेகம் இந்த மாதிரி சொல்ற பொழுது சம்பந்தம் வந்து ஏகத்துவம் சித்திக்க இப்போ இந்த அறையில் வந்து ஒரு ஐம்பது பொருள் இருக்குன்னு சொன்னால் ஐம்பது சொற்கள் இருக்கு ஐம்பது பொருள் இருக்கு நான் இப்போ இன்னொரு நமக்கு தெரிஞ்சது தான் சொல்ல போறேன் கவலைப்படாது தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்ல போறேன் ஆனால் அதில் வந்து சப்தம் ஒன்று வஸ்து அநேகம் பதம் ஒன்று பதார்த்தமும் ஒன்று தான் ஆனா அநேகமிவ பாதி அநேகமீவ பாதி என்னதுன்னா தங்கமும் நகையும் இப்போ நகை வந்து ஒரு ஒரு ஐம்பது வகையா அறுபது வகையா நகைகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் வளையல் தோடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா அங்க வந்து அநேக பதார்த்தமா ஏக பதார்த்தமானு கேள்வி பாக்கிறதுக்கு நிறைய இருக்கு நிறைய பதா நகையை வந்து இப்ப பாருங்க எனக்கு ஒன்னும் பொறாம இல்லை பாக்கிறதுக்கு அப்படி இருக்கு இன்னொரு மாதிரி இருக்கு இந்தியெல்லாம் இவ்வளவு நகை போட்டு படங்கள்லாம் வந்ததா இப்ப ஊர் முழுக்கதான் இதுல இருந்து வந்துருக்குது ஆனா அத்தனை ஆபரணங்கள் போட்டாலும் அத்தனையும் ஒரே ஒரு பதம் ஒரு பதார்த்தம் தான் இருக்கு ஆனா அநேக பதார்த்தம் இவ பாதி ஒரே கிளாஸ் பதார்த்தம் ஏக்கமா அநேக்கமா ஏக்கம்தான் அநேகம் மாதிரி இருக்கு நீ வளையன்னு சொன்னாலும் தங்கம் தான் இப்ப வந்து இது எடுத்துக்கோ இப்ப செல்போன் எடுத்துக்கோ ஒரு காலத்தில் செல்போன் ஒரு பொது பதார்த்தம் இருந்ததா இல்லை செல்போனுங்கிற பதமும் இல்லை செல்போன்கிற பதார்த்தமும் இல்லை இப்ப புதுசா செல்போன் வந்துருக்கு செல்போனுங்கிற பதார்த்தமும் இருக்கு சில பதங்களை சில பதார்த்தங்கள்லாம் காணாம போயிடுது அந்த பதங்களும் உபயோகத்தில் இல்லை ஆக பத பதார்த்தங்கள் உற்பத்தி ஆக ஆக அநேக பதார்த்தங்கள் இருக்கிற மாதிரி சம்பந்தம் பாருங்க பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் ஏகத்துவங்கிற ராதிசங்கரர் அது எப்ப இந்த ஏகத்துவம் வரும் காரிய காரண சம்பந்தம் சொன்னாதான் பத பதார்த்தத்தில் ஐக்கியத்தை கொண்டு வர முடியும் காரிய காரண சம்பந்தம் சொல்லலன்னு சொன்னா பத ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது இப்ப தங்கம் காரணம் நகைகள் காரியம் காரணத்துக்கு அந்நியமாக தோற்றம் ஆகையினால தங்கம் உதாரணம் புரிஞ்சிடும் ஒரு விஷயம் நம்ம அதை உதாரணமா திருஷ்டாந்தமாக வச்சுக்கொண்டு களிமண் களிமண் இந்த ஜத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா அப்படி தெரிஞ்சு வேணும் பிரம்மன் தான் காரணம் பிரம்மன் தான் காரணம் எப்படி இந்த நகைக்கு தங்க தங்கம் தான் காரணமோ ஒரு ஒரு இடத்துல மூக்கில ஒன்று நாத்துல நகையை போட்டுக்கிறாங்க நாத்துல குத்திக்கிறாங்க இந்த புருவத்துக்கு மேல குத்திக்கிறாங்க தெரியுமோ புருவத்துக்கு மேல குத்திக்கிறான் வைத்தியம் நாங்களெல்லாம் குடிமி வச்சு கடுக்கு போட்டாலத்தில் எல்லாம் கேலி பண்ணுவாங்க வீட்டில் போய் அழுகு அழுவேன் இப்படி எல்லாம் கேள்வி பண்றா எனக்கு குடிமை வச்சு கஷ்டமா இருக்கு கடுக்குன்னு போட்டு போனா அது அந்த விமென்ஸ் காலேஜ் வழியா போனோம்னா அந்த பெண்கள்லாம் கேள்வி பண்ணுவோம் பிளக்குங்கும் என்ன மைக்குங்கும் பாதி பண்ணிருக்கோம் அப்ப அந்த காலத்துல வந்து அதை பரிஹாசம் பண்றேன்னு வருத்தப்பட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் அது எல்லா இளைஞர்கள் எல்லாம் அத்தியாசம் அன்னைக்கு விவரம் தெரியல நாம கட் பண்ணுமா சொல்றவங்க அவங்க போட்டு எப்படி சாப்பிட்டு பேசுறது போயிட்டு போட்டு அதெல்லாம் வந்து இந்த இந்த இதில் அருணாச்சல பிரதேஷ் இதில் எல்லாம் போய் பார்த்தோம்னா அவங்க எங்கெல்லாமும் பெருசு பெருசாக போட்டு இப்போ அதெல்லாம் வந்து தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது பெரிய கிளாஸ் நடக்கிறது இதெல்லாம் வேண்டாம் மூக்கில் குளோ பெருசாக போடுறது அதெல்லாம் வேண்டாம் ஏதோ இருக்கட்டும் விஷயத்தை விடுங்க அதுதான் எங்கெங்கெல்லாமோ ஆபரணங்களை மாற்றம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரே ஸ்வர்ணமயம்தான் ஆக இந்த பதங்கள் இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இந்த பதார்த்தங்கள் இத்தனை இருந்தாலும் தங்கத்தின நகைகள் பலவாக இருந்தாலும் உண்மையில் அங்க இருக்கக்கூடியது ஒரே பதார்த்தம் தான் ஒரு பதார்த்தம் தான் இருக்குதார்த்தங்கள் சொல்லுவார் பிரமாச்சார சாமி அந்த மற்ற பதங்களுக்கெல்லாம் அங்க என்ன இருக்கு வளையலுக்கு அங்க என்ன இருப்பு இருக்கு ஒடியானத்துக்கு அங்க என்ன இருப்பு இருக்கு தங்கத்தை தவிர என்ன இருப்பு இருக்கு மற்ற அங்க வந்து அங்க பொருள் சொற்கள் பலவாக இருக்கிறதுனால பொருள் பல அல்ல சொற்கள் பல பொருள்களும் பலங்கிறது பிரம சொற்களும் சொல்லும் ஒன்று பொருளும் ஒன்று சொற்கள்ல ஆனால் பொரு உண்மையில பொருள் இருக்கு மற்ற சொற்களுக்குள்ள அந்த பொருள் புரியுறதா மற்ற சொற்களுக்கெல்லாம் அந்த பொருள் இல்லை ஆனா மற்ற சொற்களும் மிச்சியா மற்ற பொருள்களும் மிச்சியா புரியுதோ மற்ற சொற்களும் பொருள்களும்ளைய சொல்லும் உண் அல்ல வளையல்கிற பொருளும் உண்மை அல்ல தங்கம் என்கின்ற சொல்லே உண்மை தங்கம் என்கின்ற பொருளே உண்மை இது அனுபவத்தில் நம்ம பார்த்த பார்த்திருந்தாலும் நமக்கு அது மனசுல பதியருது என்ன சொல்றோம் காரிய காரண சம்பந்தம் சொல்றோம் என்ன சொல்றோம் பொருள் உலகம் உண்மையிலேயே பிரபஞ்சம் கிடையாது பிரபஞ்ச உபசமம் இதெல்லாம் எல்லாம் அறிவால பண்ற விஷயம் ஒண்ணு மாத்த போறதில்லை அதை அப்படியே இருக்க போறது நீங்க வந்து வளையல வந்து அழிக்கிறதுக்கு வளையல அழிக்க உங்க புத்தியில அழிச்சா போறோம் வளையலும் தங்கமேங்கிற போர் அதுக்காக வேண்டி உலகத்துல சம்சாரம் நீங்கணுங்கிறதுக்காக எதையுமே நம்ம புத்தியை மாத்தி தான் நம்ம புரிஞ்சுக்கிற முறையத்தான் மாத்தணும் இதுல இருந்து சங்கராச்சாரியார் இது ஒரு உபனிஷத்துல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திக்க தேவ சத்தியம் அங்க உண்மையிலேயே இருக்கிறது என்னதுன்னா மண்ணு ஒண்ணுதான் இருக்கு மண்ணால செஞ்ச பல பாத்திரங்கள் இருந்தாலும் மண்ணு மாத்திரமே சத்தியம் என்ன நாமதேயம் விகாரகா பேருக்கு மதிப்பே இல்லை சப்தத்துக்கு வேல்யூ இல்லை மதிப்பு இல்லை என்ன பண்ண போறோம் சொல்லிடுறேன் இதுதான் விஷயம் சொல்ல போறது எல்லா சப்தங்களுக்கும் ஓங்காரம் தான் அதினம் உபாதான காரணம் பிரபஞ்சத்துக்கு பிரம்மன் உபாதான காரணம் அப்புறம் என்ன பண்ண போறோம்னா உண்மையிலேயே பத பிரபஞ்சமான ஓங்காரம் இருக்கோங்க உபனிஷத்து அமாத்திரப் பிரணவம் மௌனம்தான் சைலன்ஸ் அசப்தத்திலிருந்துதான் சப்தம் உற்பத்தி ஆயிருக்கு சொல்ல போறது அசப்தத்திலிருந்துதான் மாயினால சப்தம் ஏற்பட்டு இருக்கு என்ன பண்ண போறோம் சப்தத்தை பதங்களை எல்லாம் பத பிரபஞ்சத்துல ஒடுக்கி பத பிரபஞ்சத்தை என்ன பண்றோம்னா அப்பதம் அசப்தத்துல ஒடுக்கி அதை ஆத்மாவோட சம்மந்தப்படுத்திடுவோம் இதான் நடக்க போறது அதே மாதிரி முதல்ல நாமங்களை எல்லாம் நாமம்னா என்ன நாமத்தை எல்லாம் என்ன பண்றோம்னா அசப்தத்துல ஒடுக்கிடுறோம் பதங்களை எல்லாம் சப்தங்களை எல்லாம் அசப்தத்துல ஒடுக்க போறோம் கடைசியில ஒரு உபாதான கொண்டு போய் உபாதான காரணத்தையும் அசப்தத்துல கொண்டு போய் பிரபிலாபனம் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் பார்க்கலாம் இதை எப்படி பண்றோம் இனிமே வேலை அதே மாதிரி பதார்த்தங்களை என்ன பண்ண போறோம் ரூபங்களை எல்லாம் எதாவது போறோம் புரிஞ்சுக்கலாம் சப்தத்தை அசப்தத்துல பிரபிலாபனம் பண்ண போறோம் அரூபத்தில் பிரபிலாபனம் பண்ண போறோம் நாமத்தையும் பிரபிலாபனம் பண்ண போறோம் ரூபத்தையும் பிரபிலாபனம் பண்ண போறோம் நாம ரூபத்தை பிரபிலாபனம் பண்ணிட்டா என்ன இருக்குமும் மிச்சியான் அரூபம் அசப்தம் அரூபம் இதுதான் பண்ண போறோம் அத்தனைக்கும் ஆதாரம் ஓங்காரம் அகார உக்கார மகாரம் தான் எல்லா சப்தங்களுக்கும் அதிஷ்டானம் பத பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம் வாய திறந்தா எப்படி திறந்தாலும் சரி முதல்ல நடுவில் இருக்கிற மத்திய மத சப்தங்கள் எல்லாம் இதுல இருந்தால்தான் வாய மூடினா தான் தயாரி சுவாமி ரொம்ப கதையாவே சொல்லுவார் எல்லாரும் ஓம் சொல்லுனா சில பேர் இதுல இங்கிலீஷ் எழுதுறாங்க பாருங்க அப்படி ஒரு சில பேர் பாராட்டு பண்றாங்களா அங்க நாயும் அப்படிதான் கத்தி தான் அதனால ஓம் வந்து அப்படி இல்லப்பா ஓங்கிறது சேர்ந்ததுபா ஆக அகார உக்கார சம்பந்தத்தினால அது ஓகாரமாக போது முடியும் என்ன எழுத்து உயிரெழுத்து இது எவ்வளவு பெரிய தத்துவம் வச்சுட்டாங்க பாருங்க நம்மளதுல உயிரெழுத்து மெய் எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர் மெய் எழுத்து வாழ்க்கை உயிர் நமக்கு உயிர் உள்ள ஜீவாத்மா இருக்கு உடம்பு என்னது பரமாத்மா சொல்லுங்க உடம்பு உயிர் ஜீவாத்மா உடம்பு பரமாத்மான்னு சொன்னதுனால ஒன்றும் தப்பு இல்லை உடம்பு இருக்கு அப்போ உடம்பு வந்து மெய்யி உள்ளுக்குள்ள உயிர் ஆக உயிர் இல்லாமல் அதை வந்து இந்த மெய்யெழுத்துக்கு உயிரெழுத்தோட தொடர்பு இல்லைன்னா அது செயல்படாது ஆகையினால மெய்யெழுத்துக்கு உயிரெழுத்துக்கு மெய் எழுத்தோட சம்பந்தம் தேவையில்லை பாருவம் உயிரெழுத்துக்கு மெய்யெழுத்தோட தொடர்பு இல்லாமல் சொல்ல முடியும் இதுல இருந்தே தத்துவங்கள்லாம் புரிஞ்சுடுறது உடம்பு இல்லாம உயிர் இருக்கும் உயிர் இல்லாம உடம்பு இருக்காது தொடங்கினாலும் அகார சி உம் வந்து லயம் அப்படின்னு பதங்கள் எல்லாம் எல்லா பதங்களும் என்ன பதங்கள்னா எதுல சேர்ந்தது எழுத்துக்களுடைய சேர்க்கைதான் பதம் எத்துக்களுடைய சேர்க்கைதான் பதம் இருக்கிற எழுத்தை அனைத்து ஆகமங்களும் திருமூலர் பாட்டு பாடுற ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும் அப்படி சொல்லிட்டு அந்த மூணாவது வரைக்கும் ஞாபகம் எழுத்தே ஐந்து எழுத்தாம் மூணாவது தெரியுமா ஐம்பது எழுத்த வேதங்களும் ஐம்பது எழுத்த ஆதமங்களும் போட்டுக்க வேண்டியதான் புராணங்களும் ஐம்பது எழுத்தே ஐந்தெழுத்தாமே அதுதான் பஞ்சாட்சரம் சொல்லுவார் நம சிவாயிருக்கட்டும் ஆஹ் இந்த வந்து பதப்பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் பத பிரபஞ்சத்தோட அதிஷ்டானம் சொல்லப்பட நம்ம ரொம்ப அழகாக சொல்லணும்னா பதம் பிரபஞ்சத்தோட ஆசிரயம் சொல்லணும் போட்டு வச்சிருக்கோம் அதிஷ்டான ஆசிரிய அத்தியாசம் போட்டு வச்சிருக்கோம் பதங்களெல்லாம் அத்தியாசம் ரொம்ப சூக் பதங்களெல்லாம் அத்தியாசம் பத பிரபஞ்ச ஆசிரியமா இருக்கே ஓங்காரம் அது வந்து ஆசிரியம் அசப்த பிரம்மன் அதிர்ஷ்ட ஓங்காரமே பிரம்மன் சொல்லுவோம் ஆனா அது என்ன ஓங்காரம் குறிச்சு அதுவும் கடைசியில் திரும்பிடும் அது ஒரு சாதனம் அவ்வளவுதான் அது எப்படிங்கிறத பார்ப்போம் அப்ப பத பிரபஞ்சத்தோட அதிஷ்டானம் ஓங்காரம் வார்த்தை சொன்னேன்பஞ்சத்தோட நான் இந்த இது முதல்ல யோசிக்கல அதிஷ்டான ஆசிரிய அத்தியாசத்தை பத்தி சொல்லுவேன்னு நான் நினைக்கல ஏதோ சந்தர்ப்பத்தில் சொல்லிவிட்டேன் தப்பு இல்லை ஆஹா பிரம்மன் அதிஷ்டானம் அதை நம்ம இங்க பேசல பொதுவா அதிஷ்டானம் சொல்லுவோம் ஆசிரியத்தையே அதிஷ்டானம் சொல்றது பழக்கத்துல இருக்கு நீங்க அது சொன்னதுனால உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் வந்துடும் பத பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் ஓங்காரம் அப்ப எல்லா பதத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் எல்லாம் சொல்லிட்டு ஓம் சொல்லிட்டா அது உலகத்தில் இருக்கிற எல்லா பதங்களையும் குறிக்கும் ஓம் இந்த சப்த கோட்டி மகாமந்திரம் இல்லையா நம்ம நினைச்சு சப்த கோட்டி மகாமந்திரம்னா என்ன நமகா இது பூர்ணவதி கடைசியில் இந்த பூர்ணாவதி பண்ற போது ஆதி குரு ஸ்ரீ பிரஜ்யா தட்சிணாமூர்த்தி அப்படி அப்புறம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் கர்மாக்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்து அது ஒரு அது ஒரு சூத்திரமே இருக்கு நமஸ்வகா ஸ்வஸ்திதா வஷட்டு அப்படி சொல்லி ஒன்று இருக்கு ஒரு சூத்திரமே இருக்கு இதெல்லாம் சதுர்த்தி பாணினி சூத்திரத்துலேயே இருக்கு எப்படியோ இருக்கட்டும் எல்லா மந்திரங்களும் ஓங்காரத்தில் அடக்கம் அதனாலதான் வேதமே சொல்றது எஸ் சந்தசா ரிஷபோ விஸ்வரூபா அப்ப இந்த பத பிரபஞ்சங்கள்லாம் அதிஷ்டானம் ஓங்காரம் அதத்தான் இது சொல்லுகிறது இதம் சர்வம் இந்த பத பிர இந்த பிரபஞ்சம் எல்லாம் சம்பந்தப்பட்டது பதங்களோட சம்பந்தப்பட்டது பொருலகத்துக்கும் சொல்லுலகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவே இதுவே கிடையாது காரணக்காரிய சம்பந்தத்தை வைத்துக் எல்லாம் ஒன்றுதான் இதம் சர்வம் எப்படி இவை அனைத்தும் தங்கமே அப்படின்னு சொன்ன நகைகள் நிறைய வச்சு இவையனைத்தும் தங்கமே இவை அனைத்தும் களிமண்ணே இவை அனைத்தும் நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படியே ஓம் இது அக்ஷரமிதம் சர்வம் இது அபிதேயூதம் அர்த்த ஜாத்தம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அபிதேயமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பெயர்களை உடைய பொருள்கள் எல்லாம் பெயர்களுக்கு அந்நியமாக இல்லை அப்படி பாஷம் அப்படியே சொல்றேன் பெயர்களை உடைய பொருள்கள் எல்லாம் பெயர்களுக்கு அந்நியமாக இல்லை பெயர்களும் ஓங்காரத்துக்கு அந்நியமாக இல்லை எனவே ஓங்காரமே இவை அப்படி சொல்றாரு ஒரு பாஷை பாருங்க எதிதம் அர்த்த ஜாத்தம் அபிதேஜ ம் அப்பூர்வியானது அபிதான அபிதேய உபாயத்தின் மூலமாக என்று அறிந்து கொள்ளப்படுவதால் பரபிரம்மே ஓங்காரங்கிற பரம்பொருள் விசாரம் செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளப்படுவதால் அது ஓங்காரமாகவே சொல்லப்படுகிறது உபாயங்கிற பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு ஓங்காரம் உபாயமாக இருக்கிறது பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு ஓங்காரம் உபாயமாக இருக்கு இங்க வந்து ஓங்காரத்தை வந்து ஜபம் என்ன சொல்லலாம் ஓ ஓம் ஜபம் என்ன சொல்லல ஓங்காரத்தை விசாரம் பண்ண சொல்லிருக்கு அபர பிரம்மமாக அபர பிரம்ம பிராப்திக்கு ஓங்கார ஜபம் பண்ணணும் பரபிரம் ஓங்கார விசாரம் பண்ண புரியுது அடையணும்னு சொன்னா பிரம்மலோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு பிரம்மாவோட லோகம் பிரம்மலோகம் பிரம்ம ஐவ லோகா பிரம்மலோக லோகம் பிரம்மந்தான் காணலோக்கிய அனுபூயத்தை அனுபவத்தை சொன்னால் ஜெகதனுபா பிரம்மாநுபவான் இந்த உலகத்தில் அஜானிக்கு ஜகதநுபம் இந்த உலகமே பிரம்மாநுபவம் உலகம்னு சொல்கிற போது தன்னோட உடம்பு மனசையும் சேர்த்துக்கணும் வச்சு உடம்புங்கிற போது தம் மனசு உடம்ப பிரிச்சுக்கிறது இல்லை ஓங்காரந்தான் பர அபர பிரிய அக்ஷரஸ்ய ஏன்னா இந்த ஓங்க இந்த இடத்துல குறிப்பா காட்டுறாரு ஓங்கார மந்திரத்தை ஜபம் பண்ணினா ஓங்கார மந்திரத்தை பிரதீகத்தை வந்து ஜபார்த்தம் இல்ல விசார்த்தம் விசாரத்துக்காக சொல்லப்படுறது பராபர பிரம்ம ரூபரேத்த உபவியாக்கியான ஓசி திரு இதே பிடிச்சுக்கோங்க பிரையே பிடிச்சுக்கோ இதாக பேச உங்களுக்கு இருக்கு உங்களை நான் மாட்டிக்கணும் அந்த ஓங்குற அந்த விஷயத்த பிடிச்சுக்கோ அப்படிப்பட்ட இந்த உபவியாக்கியால் பிரம்ம சமீபத்தையா பிரம்ம சமீபத்தையா பத பதார்த்த விசாரம் பண்றதுனால பிரம்மனு கிட்ட கூட்டின்னு போறதான் பிரம்ம சமீபத்தையா விஸ்பஷ்டம் பிரகசனம் விஷேஷமாக ஸ்பஷ்டன்றாக சொல்லுகிறது வாக்கியம் பூர்த்தி ஆகனையா ஓமி உபவியா போட்டுக்கணுமா நம்ம போட்டுக்கணுங்கிற வேதித்தவ்யம் வாக்கிய இந்த ஓங்கார்தான் பிரம்மத்தை அடையறத்துக்கு சாதனம் சொல்லி நாம தெரிஞ்சிக்கணும் என்பது பிரதிஜை இந்த மந்திரத்தை இந்த முதல் வரிய பூர்த்தி பண்றோம் பத பதார்த்தத்துக்கு பதமும் பதார்த்தமும் வேற வேற கிடையாது வேற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் உண்மையிலேயே பதார்த்தங்கள் அநேகம் இல்லை அநேகமாக இருந்தாலும் ஒரு பதார்த்தம் தான் இருக்கு ஒரு பதம்தான் இருக்கு ஓங்கிறது ஒரு பதம் தான் பிரம்மன் தான் இருக்கு சொல்லப்போனா ஓங்காரமும் நீக்கிடுவோம் பிரம்மை சத்தியம் ஓங்காரமே சத்தியம் தான் இருக்கு பிரம்மை அந்த பிரம்மன் பதத்துக்கு ஒரு பொருள் இருக்கு சொல்ல போனா அந்த சொல்லும் அந்த சொல்லும் போயிடும் விஷயம் புரிஞ்சாச்சுன்னா பிர சொல்லுக்கும் கூட மதிப்பு கிடையாது ஊமர்கால் பாட்டு இருக்கேன் உரையற்ற தொண்டை உரை செய்யும் ஊமர்கால் மாரக்கணக்காளை மூணு கிளாஸ் எடுத்து சொல்ற உரையற்ற தொண்டை உரை செய்யும் ஊமர்கால் கரையற்ற தொன்றை கரைகானல் கரையற்றொன்றை கரை காணல் ஆகுமோ திரையற்ற நீர் போல் சிந்தை தெடிந்தார்க்கே பாட்டு உபனிஷத் சொல்லிட்டு போர் இன்னும் இதை விட இன்னும் நல்ல வார்த்தை வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே எல்லாம் வேதங்கள் ஐயா என ஓங்கி அங்கேயும் சகுன நிற்குணம் வருது பார்த்தா கவனிச்சாதான் தெரியும் அதனாலதான் ஆவடியார் கோயில போய் மேல ஆவடையாருக்கு லிங்கத்தை காணும் அதனாலதான் சப்தம் இருக்கு ஆனா சப்தம் இல்லைன்னு எல்லாம் அங்கே ரெண்டும் எல்லாம் பொண்ணுமே உருக்குடியா ஒண்ணும் இருக்காது கொடிமரம் கிடையாது பலிபீட்டம் கிடையாது நந்தி கிடையாது இந்த மாணிக்கவாசர் கோயில் இருக்கே அதை போய் பார்த்தா எப்படி இருக்கு விசித்திரமா தான் இருக்கு இந்த கோயில் அந்த கோயிலில் வந்து அப்புறம் கடைசியில இப்போ யாரோ விநாயகர்லாம் வச்சிருக்காங்க உண்மையான விநாயகர் கிடையாது விநாயகர் கிடையாது சுப்பிரமணியன் கிடையாது எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாம அப்பப்போ வச்சதுனால நடராஜர் எல்லாம் வந்திருக்கு ஒண்ணுமே கிடையாது அம்பாள் வெறும் ஸ்ரீசக்ரன் தான் யோகாம்பாள் சுவாமிக்கு பேரு யோகாம்பா சமயத்தை ஆத்மநாத சுவாமி அவங்களே சொல்றாங்க இது தத்துவத்தை விளக்குகின்ற திருக்கோயில் தத்துவத்தை விளக்குகின்ற திருக்கோயில் புதுக்கோட்டையில நல்ல கோயில் எழுதி சொல்றேன் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய எல்லாம் மறக்கவே விடாது நினைக்கணும் இந்த வரிகளை எல்லாம் உபாயத்துவீபதையா விஸ்பஷ்டம் பிரஸ்துங்கும் அது வந்து இந்த ஓங்காரம் தான் பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கான ஒரு சப்தம் அதை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறார் சிங்க இவை அனைத்தும் ஓங்காரமே இப்ப அனுபவிக்கிறது மாத்திரம் இல்ல இதுக்கு முன்னால இருந்தது நம்ம தாத்தா காலத்துல இருந்தது இனி பேரங்காலத்துல வரப்போறது எல்லாமே ஓங்காரம் தான் இந்த ஜகத்து மூன்று காலத்துல இருப்பதும் ஓங்காரம் தான் மூன்று காலத்தை கடந்திருப்பதும் ஓங்காரம் தான் மாதிரி இருந்தது இப்ப சொல்றது கால திருஷ்டியில சொல்ற மாதிரி இருக்கு ஆக மூன்று காலங்களும் ஓங்காரமே மூன்று காலங்களும் ஓங்காரமே மூன்று காலத்திலே இருக்கிற பொருள் ஓங்காரமே காரணம் இல்லை பிரபஞ்சத்துக்கு மாயாசகித பிரம்மன் தான் காரணம் ஆகையினால நீங்க சகுன பிரம்மன் போட்டுட்டாலும் தப்பு இல்லை மாயாசகித பிரம்மன் போட்டாலும் தப்பு இல்லை பிரம்மன் தான் இந்த ஜகத்துக்கு காரணமாயிருக்கிற மாயையும் பிரம்மன் தான் இந்த மாயையை கடந்திருப்பதும் பிரம்மன் தான் அனுபவிக்கப்படுற விஷயம் ஏதோ ஒரு லெவல் ஒரு ஒரு ஸ்டேட் கிடையாது அந்த நிலைக்கு போனா இந்த நிலை தெரியாது இந்த நிலைக்கு போனா அந்த நிலை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது திருஷ்டிதான் பார்வையில்தான் வித்தியாசம் நமக்கு சாஸ்திரம் படிக்க படிக்க நம்ம விஷன் மாறிவிடுது அது முடியும் வேதாந்தோட உடம்பு மனசு புத்தியை நான் உபாதின் நினைக்கிற போது நான் வந்து அந்த உபாதியை வந்து விசேஷமா பேச மாட்டேன் எனக்கும் உபகிதத்துலதான் திருஷ்டி அப்படி உபகிதத்துல திருஷ்டி இருக்கிற போது உபகிதம் நிர்தோஷமானது நிர்தோஷமான உபகிதத்தை பத்தி பேசுறதுக்கு விஷயமே இல்ல சதோஷமான உபாதிய பத்தி பேசினாத்தோஷமான உபாதி சதோஷமான உபாதிய பத்தி பேசினா சம்சாரம் தான் அபிவிருத்தி ஆகும் நிர்தோஷமான உபகிதத்தை பத்தி பேசுறதுக்கு விஷயமே இல்ல அது நிர்விஷயத்வார் அப்ப என்னன்னா ஞானம் என்பது மோன வரம்பு இது வந்து உபனிஷத்து சொல்றது உபனிஷத்து வார்த்தை இதுக்கு மேல பேசினா தொண்ட தண்ணி வர்த்ததா மிச்சம் வேதத்தோட மகிமை வாக்கியம் தனக்கு எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விற்தியால் வஸ்துவை காட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் சொன்னோம் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருப்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதி காண சண்டில் கண் ஒன்றே போதும் எரிகின்ற ஜகத்தைக்கான விற்த்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் எய்பொருள் காண்போர்க்கே இந்த பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் இருக்கணும் இல்லாட்டி நம்ம எப்ப ஞாபகம் இருக்கு பாட்டே இருக்கு தமிழ்ல விற்பி வியாப்தியை பத்தி பல வியாப்தியை பத்தி பாட்டெல்லாம் இருக்கு அதனால இப்ப இங்க பேசல பிறகு பாப்போம் எச்ச அந்நூத்தி திருத்தம் திங்கார என்ன நியாயம் ஏகத்துவ நியாயம் பதார்த்தமும் ஒன்றுங்கிற நியாயப்படி அப்புறம் கால அதிர் வார்த்தை வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா காரியத்தை வச்சுதான் மாயை அனுமானம் பண்றோம் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையாதம் ஜெகத் விவேக சூடாமணி சன்பியசன்னப்போயித் அந்நேய சுதிய மாய சுதின காரியத்தை வச்ச அனுமானும் அவ பரமேஷ் அநாவி அவரமேசக்தி பரவாயில்ல ஒரு பதம் வரமாட்டேங்கிற மாயா அப்படிதான் அநாத்யவி அனிர்வாச்சியூபா சுதிவ மாயா ஜூயாதி மகத்து அகங்காரம் எல்லாம் சொல்றோமே கண்ணுக்கு தெரியாதமா இருக்கக்கூடிய தத்துவங்கள் மகாபூதான் அகங்காரா ியமேசைக்சேச்சரா இச்சா ஷேஷம் துணாத்தேதா சமாத்த ஓம் அது ஓ இந்த சப்தெல்லாம் தோன்றதுக்கு முன்னால இப்ப நகையெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு முன்னால சப்தமும் இல்லையா இப்ப எத்தனை வளையல் இருந்தது எத்தனை தோடு இருந்தது எத்தனை நெக்லஸ் இருந்ததுன்னு சொன்னா அத்தனையும் அது உற்பத்தி ஆகுதுக்கு முன்னாடி அதுவும் சப்தமும் இருந்தது ஆக அந்த சப்தங்கள்லாம் தோன்ற மாயா அவஸ்தையும் சமாப்தகா சமா இந்த இடத்துல ஓங்கார பிரதிஜா இந்த ஓங்காரத்தை விசாரம் பண்ண வேண்டும் பண்ண போகிறோம் என்ன சொல்லிருக்கு எதுக்காக பண்ண போறோம் இருக்கும் எப்படித்தான் இருக்கு மகா தத்துவ புரிஞ்சிருக்கு காரணத்தை காரியம் பண்ணி காரணத்தையும் விசாரம் பண்ணி காரண காரிய விலட்சண பிரம்மனை புரிஞ்சுக்கிறது தான் வேலை அதுக்கு ஓங்கார சாதனம் சொல்லி அழகா சொல்லி இருக்கிறது மேலும் உள்ள மந்திரங்கள் அடுத்த மந்திரம் ஆத்மாவை விசாரம் பண்ணணும் சொல்ல போறது ஓங்கார விசாரத்தை இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கு அடுத்த மந்திரம் ஆத்மாவை விசாரம் பண்ணணும் சொல்ல போகிறது நாளைக்கு படிப்போம் இப்படிதான் இருக்கும் ஞாபகம் எல்லா கிளாஸும் தூக்கம் தான் வாய்ப்பிடாது முடிஞ்ச வரைக்கும் நானும் பிரயம் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் நீங்களும் நிறைய படிக்கணும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்பதான் புரியும் ஓமதேவா ங்கஷவசி யசேமேவி தஞ்சா ஸ்வீரோ பூஷா விஷாஸ் அரிஷ்டேமி நோகஸ் ஓஷரோ குருராத்மேதி ோம்தேகாய திணாமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓ ஆதிகு